திருச்சீற்றம்பலம் திருவெண்ணைநல்லூர் திருதடுதாட்கொண்டநாதர் திருவடி போற்றி திருவேற்கண்ணம்மை திருவடி போற்றி திருசுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் தடுதாட்கொண்ட போது அருளிய திருப்பதிகம் ஹ குடலாள் ஒரு கூற அடியவர் பால் நாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் worsening placards <laughs> after plants that come out and legsže20 long பித்தாப்புரைசூடி பெருமானே அருள பித்தாப் பெசூடி பெருமானே அருள பெருமானே அருள எத்தான் மரவ பெண்ணை தென்பார் பெண்ணை நல்லூர் அரோட்டுரையுள் பெண்ணை நல்லூர் அரோட்டுரையுள் பெண்ணை நல்லூர் அரோட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாய் ி அல்ல நாயேன் பல நாடும் நினைப்பின்றி மனத்து உன்னை நினைப்பின்றி பேயாய் திருந்து எத்தேன் பெலாக அருள் பெற்றேனா வேயார் பெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள்ளாயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டு அல்ல அன்னே குணக்கள இனி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பெரின் மூவேன் பெற்றம் கூர்தி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 பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாதி உனக்காளாய் இனி அல்லேன் ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே மதிசூடி தளல் திருமேனி எண்ணார் புறம் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஊநாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் ஏனார் பெண்ணை வெண்ணை நல்லூர் தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாய் உனக்கு இனி அல்லேன் எனல ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் ஒன்றும் எரிய சிலையை தொட்டாய் ஏற்றாதன சொல்லி திரிவேனோ பெண்ணை தென்பால் வெண்ணெநல்லூர் அருட்டுரை ஆற்றா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே மழுவாழ் வலநேந்தி மரையோதி மங்கை பங்கா வர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே சொார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் கனலாமே நன ூர் பூனலை திகர க கல்லி தி ஆரூர் புகடைதி வெனை தென்னை அருட்டுரையுள் சீரூர் வெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரஞ்சம் பெருமார்கள் அல்லேன் மே ஆரூர் அஞ்சம் பெருமாற்கள் அல்லேன் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்ல நிலலமே வெண்ணை நல்லூர் அருட்டு உனக்காளாய் இனி அல்ல நிழலமே வெண்ணை அன்னே உனக்கு நாளாய் இனி அல்ல நிழல அடிகேள் உனக்காளாய் இனி அல்லே நிழலமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாதி உனக்கள இனி அல்லேன் மே வெண்டை அண்ணா குணக்களாய் இனி அல்லேன் மே வெண்டை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்களாய இனி அல்லேன் மே வெண்ணூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காள இனி வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் எவெருமார்க்கு ஆளல்லேன் எனலாமே